வணக்கம் நேயர்களை நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் முதலாவது பயணிகள் ரயில் சேவை பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் அஞ்சல் அலுவலக சேமிப்பு திட்ட முறை அறிமுகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலகின் மிக பழமையான ஐஸ்ஹாக்கி மைதானமான பாஸ்டன் அரங்கம் என்று தொடங்கப்பட்டது இந்த அரங்கம் என்றளவும் அந்த விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹேரியட் குவிம்பி எனும் பெண் ஆங்கில கால்வாயை விமானத்தில் கடந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமிர்தசரஸ் படுகொலையை கண்டித்து ஜாலியன் வாலாபாக் நகரில் நடந்த படுகொலையைக் கண்டித்து Mahatma Gandhi அவர்கள் ஒருநாள் உண்ணான்பு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல்கேரியாவின் தலைநகர் சோஃபியாவில் செயின்ட் நெட்டேலியா தேவாலயத்தில் கம்யூனிஸ்டுகள் தாக்கியதில் 150 பேர் கொல்லப்பட்டு 500 பேர் படுகாயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது அகதிகளை ஏற்றிச் சென்ற கோயா என்ற ஜெர்மனியின் கப்பல் ஒன்று சோவியத் நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டதில் ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஐக்கிய அமெரிக்கா இடையேயான உறவுகளை பனிப்போர் என அமெரிக்க பொருளாதார ஆலோசகர் ஃபேர்னார்டு பரேக் என்பவர் முதன் முதலில் வர்ணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் ஆரம்பமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் கொரிய நாட்டைச் சேர்ந்த மாணவன் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் தமிழக பேராசிரியர் லோகநாதன் உட்பட முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டு இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நாசாவின் அப்பல்லோ பதினாறு விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வீரேசலிங்கம் இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சர் பொன்னம்பலம் ராமநாதன் இலங்கையின் தேசிய தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வில்பர்ட் ரைட் முதன் விமானத்தில் பறந்து சாதனை படைத்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லி சாப்ளின் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுபத்திரன் ஈழத்து முற்போக்கு இலக்கிய கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ம சு நாராயணா இந்திய நடிகர் மற்றும் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரியசாமி சந்திரசேகரன் இலங்கை வாழ் இந்திய தமிழர்களின் அரசியல் தலைவர் தொழிற்சங்கவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சலீம் மாலிக் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லாரா தத்தா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ரிச்சர்ட் நியூட்ரா ஆஸ்திரிய அமெரிக்க கட்டிடக்கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கோவா லோகநாதன் வெர்ஜீனியா பல்கலைக்கழகத்தில் கொல்லப்பட்ட இந்திய அமெரிக்கர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சந்திரபோஸ் சுதாகரன் இலங்கை ஊடகவியலாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சார்லஸ் புரூசன் ஜிப்ரால்டர் அரசியல்வாதி இன்னாலின் சிறப்புகள் சிரியா விடுதலை நாள் என்று மேலும் உலக குரல் தினம் குரல் வாய்ஸ் உலக குரல் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை